அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு சிறுபடையான் செல்லிடம் சேரின் உரு படையான் ஊக்கம் அழிந்துவிடும் சிறிய படையை உடைய அரசனாக இருந்த போதிலும் அவனுக்கு செல்வாக்கும் இருக்கும் இடத்திலிருந்து கொண்டு போர் செய்வானே ஆனால் பெரும்படையுடைய அரசனுடைய முயற்சியும் வீணாகிவிடும் படைபலம் மட்டும் போதாது வெற்றிக்கான இடமும் கருதி போர் செய்ய வேண்டும் உருப்படையான்கிறதில் இருக்கக்கூடிய உருங்கிற சொல் மிகுதி என்பதை உணர்த்தக்கூடிய உரி சொல் ஊக்கம் ஊக்கம்னா உற்சாகம் மேலே மேலே நல்ல காரியத்தை செய்யணுங்கிற மன எழுச்சி நல்ல இடமானது ஊக்கத்தையும் படை வலிமையையும் அழித்துவிடும் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஜராசந்தன் வில்வித்தையிலும் மல்யுத்தத்திலும் நன்கு சிறந்தவன் தன்னுடைய மருமகனாகிய கம்சனை கண்ணன் கொன்றுவிட்டான் அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு பெரிய கோபத்தோட நிறைய பட திரட்டி கொண்டு வட மதுரைக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு வந்தான் பலராமர் கோபப்பட்டு யாதவர்களோட அவனை எதிர்த்தார் அவன் பெரிய படையோடு வந்தான் இவர்கள் சிறிய படை தான் வைத்திருந்தார்கள் சண்டை நிகழ்ந்தது ஆனால் தன்னோட இடத்தில் நின்று பலராமர் ஆற்றல் மிகுந்த தம்மிடத்தில் நின்றதால் பலராமர் அவன் மீது அம்புகளை பொழிந்தார் வருண கட்டி அவனை இழுத்துச் சென்றார் பெரிய படையுடைய அரசனும் இட மிக்க சிறிய அரசனிடம் போர் செய்தால் தோற்றுவிடுவான் என்பது இதிலிருந்து நமக்கு விளங்குகிறது பதவரை பார்க்கலாம் உருபடையான் பெரும்படையுடைய அரசன் சிறுபடையான் சிறிய படை உடையவனை அழிக்க நினைத்து செல்லிடம் சிறிய படை உடையவனுடைய ஆற்றல் நன்கு செயல்படும் இடத்தில் சேரின் சென்று போரிடுவானேயானால் ஊக்கம் அவனுடைய பெரும் படையினுடைய ஊக்கம் அழிந்துவிடும் அழிந்து போகும் பெரிய படையை அரசன் சிறிய படையை உடையவனை அழிக்க நினைத்து சிரிய படை உடையவனுடைய ஆற்றல் நன்கு செயல்படக்கூடிய இடத்தில் போய் போரிடுவானே ஆனால் அவனுடைய பெரும் படையினுடைய ஊக்கமும் அந்த படைக்குள்ள பெருமையும் அழிந்து போய்விடும் என்பது பொழிப்புரை சிறுபடையான் செல்லிடம் சேரின் உரு படையான் ஊக்கம் அழிந்துவிடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்